रूपाय तापत्रय विनाशाय विप्रशापं मुसलं சச்சிதானூ விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா மோகம் ओ राजा ओ நோரே துவார கவுகசக துவாரகையில் வசிக்கின்ற ஜனங்களெல்லாம் அமோகம் விப்ரஷாபம் சுருத்வாச்ச இந்த விபிரசாபம் இருக்கே பிராமண சாபம் அது அமோகம் ஒரு நாளும் வீண் போகாது அதை கேட்டு அதாவது அமோகம் விப்ரஷாபம் சுருத்வா வீண் போகாத பிராமணர்களுடைய சாபத்தை கேட்டு கேட்டது மாத்திரமில்லை முசலம் திருஷ்டுவாச்சர் அந்த உலக்கையை பார்த்தும் விஸ்மித்தாக ஒரு பக்கம் ஆச்சரியம் அடைந்தவர்களாகவும் பயசந்திரஸ்தாக இன்னொரு ஒரே நேரத்தில் ரெண்டு உணர்ச்சிகள் ஒரு ஆச்சரியம் இன்னொரு பயம் ரெண்டும் கலந்த ஒரு உணர்ச்சி அப்படி உடையவர்களாக அவர்கள் பபுவுஹு ஆனார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஹோ அரசனே அப்படின்னு சுக்கமஹர்ஷி பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார் துவாரகையில் இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த பிராமண சாபத்தை கேட்டார்கள் பிராமணசாபம் வீண் போகாதேன்னு நினைச்சார்கள் அந்த உலக்கையும் பார்த்தார்கள் ஒரே சமயத்தில் ஆச்சரியமும் பயமும் வந்து ஒரு மாதிரி இருந்தார்கள் என்பதை சுக்கமகர்ஷி பரீட்சித்து சொல்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது பிறகு அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்